திருமுகம் பதினைந்து வரையாது வரைதல் சிவமயம் அற்புத குணாகரமாகி எம் உள்ளத்து அமர்ந்த சிரஞ்சீவி இரத்தினம் முதலியார்க்கு தீர்க்காயுளும் சிவஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடத்திய சுப சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன் இதனடியில் வரைகின்ற சில வரிகளின் கருத்து மனத்தை சலிப்பிக்கும் என்று உணர்ச்சி தோற்றினும் வரையாது வரைகின்றேன் ஸ்ரீ நாயக்கர் அவர்கள் தங்கள் தாயார் பரமபதமடைந்து விட்டதாக தபாலில் கடிதம் வர கண்டு அதன் நிமித்தம் ஆண்டு அடைகின்றனர் முன்போல் பிரயாசம் எடுத்து கொண்டு இருபது ரூபாய் கடன் வாங்கத்தக்க இடத்தில் வாங்கி கொடுத்தால் நான் அவ்விடம் வந்தபின் அவ்விடத்தில் தமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் நேரிட்டிருக்கிற நிர்பந்தங்களையெல்லாம் திருவருத்துணையால் நிவர்த்தி செய்யக்கூடும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி நான் இன்னும் சில நாளில் அவசியம் அவ்விடம் வருவேன் ஸ்ரீ திருவேங்கட முதலியார் முதலானவர்களுக்கு வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் தை இருபத்து எட்டு இஃது இரத்தின முதலியார் அவர்கட்கு